மழை பொடியும் இடங்களுக்கும் ஓட்டிச் செல்லும் சொத்தாக ஆகிவிடும் காலம் ஏற்படும் அப்போது அவன் தன் மார்க்கத்தை பேண வேண்டி நிலைகளை விட்டு ஓடி விடுவான் என்று நபி சொல்லுவா அணி அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்பது